வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் சந்திர இன்ன படலம் இந்நபல் கிளைகள் மல்க இருந்திடும் தக்கன் பின்னர் துன்னிய நாள் மீனத்துள் தொகை பெறும் இருப்பான் ஏழு கண்ணியர் தம்மை நல்கி கடிமண பிதியின் நீரால் தன்னிகர் இல்லா பொறுப்பின் கடவுட்கு ஈந்தான் இந்த பின்மதியை நோக்கி யாருக்கும் பெற்றித்தாக வாய்ந்திடும் ஆர்வமுய்த்து மறுவதி சிலர் பாலன்பில் தோயந்து ஒரு சிலரை எள்ளிச் சுழிகிற்பாயல்லை அணையரோடு ஏகச் செய்தான் ஏகிய கடவுள் திங்கள் இளங்கிழில் மானத்தேரி மாகநீழ் நெறியில் போந்து மடந்த ஏறவரை எல்லாம் ஓகையால் மேப உன்னி ஓர்பகற்கு ஒருவர் பாலாய் ஓகமார் இன்பம் மாற்றி வைகளும் புணர்ச்சி செய்தான் இன்னம் புணர்ச்சி போற்றி ஏகிய திங்கள் புத்தேள் பன்னியர் அணையர் தம்மில் பழுதிலா ஆறல் தானும் பின்னவள்தானும் மாற்ற பேரழில் உடையராக அன்னவர் திறத்து மேலாம் ஆர்வமோடு அணுகல் உற்றான் ஏனையர் தம்பால் சேரான் இறுதுவின் வேலை பூத்த தேனிமிர் சொல்லார் மாட்டு சேருரா கணவரே போல் வான்டை மதியத்தனன் திரியும் தோற்பான்மையை நோக்கி அவரெல்லாம் முனிந்து போன போந்தனர் தக்கன் தன் பால் பொறுமையே புலம் பூன் கொங்கை ஏன் திழை மாதர்த்தங்கள் கேள்வனது இயற்கை கூற காந்திய உளத்தனாகி கணன்றவன் கலைகள் எல்லாம் தேய்ந்து இல ஆக என்று தீ மொழி சாபம் செப்பாரும் திருவில் வைகும் சிறுவிதி என்பான் சொற்ற இப்பெரும் சாபம் தன்னால் என்றும் எஞ்சாத திங்கள் ஒப்பரும் கலைகள் வைகற்கோர் ஒரு கலையாய பொய்ப் பெரும் செல்வம் பெற்றோன் புகழ் என குறைந்தன்றே மூன்று ஊரள் ஐந்து வைகள் முடிந்து ஒழிமதியும் என்போன் ஆன்ற தன் கலையின் மூ ஐந்து அழிதலும் அவனே என்ன சான்று உரை செய்தல் போல்ோர் தன்கலை இருத்தலோடும் மாலிந்து வெள்கிவான் அவர் கோனே குற்ற தக்கன் என்பவன் சாபத்தால் தன் அனைத்தும் போகி இக்கலை ஒன்று நின்றது ஏதும் என்று இறக்கும் எண்ணில் மிக்க இயல்பும் குன்றும் வியன் பெயர் தொலையும் புக்கதொல் புகளும் போகும் புகழ் வசையாகும் அன்றே ஈங்கு இனிச் செய்வது என்னோ உணர்கிலேன் எற்குவோர் புந்தி தீங்கு அற உரைத்து என்ன செப்பினன் இறங்கி ஏங்கி தாங்க அரும் பையுள் வேலை சார்தலும் பாங்கனை அஞ்சல் இவை சில உற்றான் வாழ்க்கையிலை தன்னில் இவமுகன் முதிரையாவும் தந்த பேரகடும் அங்கைச் சகுலியும் நோக்கினக்காய் அந்த ஆழனையான் சீறி ஆறும் நிற்காணாராகி நிந்தை செய்த நீ நீசரின் திகழ்தீ என்றான் என்ற அச்சாவம் தன்னால் அன்று தொட்டு நோக்காராய் அகலனி வெள்கிவிண்மேல் சென்றிலை ஒடுங்கள் நாடி செய் முகன் முதலோர் வெள்ளி குன்று இடை ஏகி முன்னோன் குறை கழல் பணிந்து சொல்வார் காண்டகு நினது மேன்மை கருதிடான் இகழ்ந்து மாசுபூண்ட நன் அதனால் திங்கள் பொறுமலுற்று ஒடுங்கும் அன்னான் வேண்டும் இவ்வுலகிற்கு எந்த விதித்திடும் ஆண்டு ஒரு வைகள் போற்ற அருள் புரிந்து அளித்தே என்றார் ஐங்கரண் அதனைக் அவ்வகை அருளவையோன் திங்களின் முதலாம் பாலிர் செல்லுரு நாலாம் வைகள் மங்குல் சூழ் உலகம் நோக்கா மரபினால் வதிந்தாய் மற்ற புங்கவர் கண்ணாள் மிக்க பூசனை புரிய மேலோ இது பழி ஒன்று நிற்க இன்று நீ தக்கன் தன்னால் புதியது ஓர் குறையும் பெற்றாய் பொலிவோடு திருவும் தீர்ந்தாய் மதியினை மதியது அற்றாய் மற்றினி வல்லை சென்று விதியொடு பகர்தி சேயை வேண்டி இது அகற்றும் என்ற பச்சிரம் எடுத்த செம்மல் மற்றவை புகழும் எல்லை இச்செயல் எனிது வல்லே ஏகுவல் அவ்வாரெண்ணா அச்சனை எழுந்து திங்கள் அவன் பணித்தலை கொண்டு ஏகி முச்சகம் தன்னின் மேலாம் முளரியான் உலகம் புக்கான் தாமரை என்னும் தன்போம் தவிசிடை திகழ்ந்த அண்ணல் மாமலரடியின் வீழா மாதுலன் வெகுண்டு சொற்ற தீ மொழி உணர்த்தி ஒன்றன் சேயினை திருட்டி தீயேன் தோமுறும் கவலை மாற்றி துடைத்தி இச்சாபம் என்றான் அன்னது மொழிந்த திங்கட்கு அம்பு என் மொழிவான் இன்று தன்னுள நெறிப்பாலன்றிச்சார்கிலன் தக்கன் என்பான் என் உரை இறையும் கொள்ளான் யான் அவன் மாட்டும் செல்லேன் முன்னுழன் அல்லன் யார்க்கும் முதல்வனே ஆகி நின்றான் சொல்லுவ பிற என் வேறு யானே கூற அல்வுரள் கண்ட தெண்டை உணர்ந்து பல்நாள் உழந்தது ஓர்த்தவத்தால் இந்த எல்லையில் திருவின் வைகி இரையும் அங்கு அவனை எண்ணான் செக்கரின் படர் சடை தீயின் தோற்றமாம் முக்கநாயகன் எதிர் மொழிந்து வேண்டலாம் எக்குரை ஆயினும் எவரும் ஈண்டையில் தக்கன் முன் ஓருரே சாற்றல்லாகுமா அண்ணலன் திருவிடை எழுந்தியாரையும் எண்ணலன் சென்றறி இயற்றவோர் இளன் கண்ணில மதியிலன் கழிப்பினோர் மகன் மண்ணிடை விரைவொடும் வழி கொண்டால் ஏன களியுரு பெற்றியன் கருவு சிந்தையன் அழி அறுமுகத்தினன் அருளில் வாய்மையன் தெளி தருமுணர்விலன் சிதைந்து மேலிவன் விழிவுறு பொருட்டின் இம்மேன்மை பெற்று இன்று இவன் விழிதலும் இன்று எம்மனோர் பூண்ட நல்நிலைகளும் போக்கல் சிந்தியான் நீண்ட செம்சடை முடி நிமலன் அன்னவன் வேண்டிய வரமெலாம் விரைவில் நல்கினான் அன்னது நிற்கையாம் அவனை வேண்டுமம் என்னினும் முனிவுரா இகழும் எம்மையும் நின் சாபமும் நீக்கலா நீ பின் ஒரு நெறிவுள பேச கேண்மையா செய்யனை கண்ணுதற் அமலனாகிய மெய்யனை அடைந்து நின்மேனி மாசினை ஒய்யன் அகற்றிலை உணர்வில் இது அவன் முன்பு சென்று இசைக்க நீக்கு நின் பேரனை அது பேசல் வேண்டுமோ மேதகும் இருளினால் விளங்கிடாதவை ஆதவன் காட்டுதற்கு ஐயம் சிறாரென அமையலாம் சிறப்பின் நல்கிய இறால் புரை சடை முடியக் கண்பராய் உராதவர் தம்மையும் உற்றப்பான்மையர் பெறாததோர் பொருளையும் பேச வல்லமோ தன்னடி ச தொண்ட பருடும்மை கல்லவோ விரிசு கெழுவிய வெள்ளி ஓங்கலின் அமலன் இடுக்கண் ஒருவர் மாட்டு எய்தின் என்றை தன் அரணம் என்று அடைவரே எனில் துடைத்தவர் வினைகளும் தொலைக்கும் இப்பொருள் பிடித்திலே ஆற்றவும் வேதை நீரை நீந்தியம் சடைமுடி அண்ணல் தன்னடி சிந்தை செய்து அடைந்துடு சிறுவன் மேல்வரு வெம் திரல் நடுவனை விளக்கி அன்று முன் வந்தருள் புரிந்தது மரத்தி போலுமாள் விஞ்சிய திரை கழு வேலை தன்பையின் நஞ்சம் அன்று எழுதலும் நடுங்கினாம் அவன் தஞ்சு என அடியை சாரத்தான் அஞ்சல் என்று அருளியது அயற்கல்லாகுமோ வார்த்தன உமையவள் மலர்க்கை தோன்றியே ஆர்த்து எழுகங்கையும் வயலம் எங்கனும் போர்த்திட வெறுவியாம் போற்ற சென்னையில் சேர்த்து அன்று அழித்ததும் தேற்றிலாய்கோல் அளப்பரும் குளத்தின் எம் மன்னல் பழப்படும் பேருள்ிழத்திட அரியதேல் கேடியில் பல்பகல் உளப்பட உன்னினும் உளவிற்றாகுமோ ஆதலின் ஈண்டு நின்று ஆதிநாயகன் காதலின் மேயா கைலை உற்றவன் பாதம் இங்கு அரண் என பற்றி வல்லை நின் வேதுரல் ஒழிமதி பெறும் தன் மாமதி என்றலும் அய்யன் பதத்து இறைஞ்சி எம்பிறான் நன்றி இவை புகன்றனை ஞானமூர்த்தி பால் சென்றடைவேன் என செப்பி வெள்ளியம் குன்றினை அணைந்து பொன் கோயில் மேனான் தன் ஒரு பருவரல் சாற்றக் காவலோன் மன்னருள் நிலையொடுமரபின் வைத்திட பொன்னவிர் செம்சடைப் புனித நாயகன் முன்னுற வணங்கினன் முடிவில் அன்பினால் மேல் தழ் உபனிட வேத வாய்மையால் போற்றலும் வந்தது என் புகழ்தியாலென சாற்றினன் உயிர் தோறும் தங்கித் தொல்வினை தேற்றுவுவினை முறை செலுத்தும் தொன்மையோ நங்களை அலைத்திடு நன்னலன் தனையுவன் என்று இருட்கள் சூழ்ந்து என மங்குலின் நிறம் கொடு வடிவம் வேறதாம் திங்கள் நின்று எம்பிர்க்கு இணைய செல்ழங்கு தீச்சொலால் இன்று இனிவினை நேன் யாது செய்வதே எஞ்சிய இக்கலை இருக்க தேய்தறு விஞ்சிய கலையெல்லாம் மேவ நல்குதி தஞ்சனின் நல்லது இலை என்ன தன்மதி அஞ்சலை என்ற அருளின் தீர்ந்தன அன்றிய திங்கள் தன்னிடலையினை அங்கையார்கொழா திடுசடைமிசை சேர்த்தினான் சார்ந்திலது அவ்வழி தக்கன் சாபமே மேற்கு உயர் தலைவராம் விண்ணுழோர்கள் பால் தாக்குருவினையையும் சாபம் யாவையும் நீக்கிய தலைவன் என் நிலவின் சாபத்தை போக்கினன் என்பது புகழின் பாலதோ நெற்றியம் கண்ணுடை நிமலத்தையும் எம்பிரான் புற்றவர்குரிகின்ற உண்மையை தெற்றன உணர்த்தல் போல் திங்களின் கலை கற்றயம் சடை மிசைக்கவின்று பூத்ததே மதியினை நோக்கி நீ யாதும் சிந்தை செய்திட முடிச்சேத்திய சிறப்பால் அந்த மில்லை இக்கலைவன் இருந்திடும் அதனால் வந்து தோன்றும் நின் கலையலாம் நாள் தோறும் மரபால் நின்ன தொல்கலை ஐந்து முப்பகலையை நிரம்பி பின்னர் அவ்வழி தேய்ந்து வந்தோர் கலை பிரியாது இன்னப்பான்மையே நிகழும் எக் காலமுமென்றான் முன்னை யாவிதோரிந்தலாமியன் முதல்வன் இவ்வகை அருள் புரிந்திடுதலும் உளறி பதயுகங்களில் வணங்கினன் விடை கொடுபடரா மதிய வானவன் தன்னுலக அடைந்து தொல்மரவில் கதிகள் செய்வினை புரிந்தனன் வளர்ந்தன கலையே ஒன்று வைகளுக்கு ஓர்கலையாய் நிறைந்து ஓங்கி நின்ற தொண்டிலை நிரம்பியே பின்னு சென்று ஒரு கலை சிதை உராதாகி என்றும் அழிவதும் போன்றனன் ஏறவோன் செங்கணான் முதல் அனைவரும் அம்மதித்திரத்தை அங்கண்ணாடியே தக்கனால் இவன் கலை மங்குமாறு மேல் வளர்வதும் இயற்கையா வகுத்தான் எங்கள் நாயகன் செய்கை யார் அறிந்தனர் என்றர் வானமேற்கிளர்ந்தெழுதிங்களின் செயலை ஒக்க நாடிய சிந்தையான் தூதினால் உணர்ந்து தக்கனென்பவன் கனன்றி யான் உரைத்த சாபத்தை நக்கனே கொலான் தடுக்கவல்லானென நகை எை தன் தந்தையா வரும் மருகனுக்கு யான் முன் தந்த வாய்மையை விளக்கிலர் விளக்க என்றன் முன் வந்தும் வேண்டிலர் அச்சமுற்றிருந்தனர் மற்ற அத்தந்தை தாயிலா ஒருவனாம் என் உரே தடுப்பான் நன்று நன்று யாம் பரம் பொருள் நான் முகன் முதலாம் துன்று தொல் உயிர் யாவையும் அழித்தும் ஐந்தொழிலும் நின்று நாம் புரிகின்றனம் எங்கனும் நீங்காம் என்று தன் மனத்தகான் கொலோ ஈ அன்னது அன்றியே இன்னம் ஒன்றுண்டு பாரகத்தில் தன்னையே நிகர்த்தக்கனும் நோற்றிடுத்தவத்தான் என்னை இத்திரு உதவினம் என்பதை நினைந்தோ என்னது ஆணையை இகழ்ந்தனி இத்திரம் இழை பரம்பொருள் யாம் என்பது தெளிந்தும் வையம் மீதிரித் திரியலாம் பெற்று நம் கையினால் தொழான் என்று கொல்முன்னியான் கழரும் வெய்யவாய்மையை விளக்கினன் சிவன் என வெகுண்டான் தகவும் ஈரமும் நீங்கிய புரை நெறித்தக்கன் புகலும் வாய்மையைத் தேர்ந்துழிப் புலகன் என்றுரைப்போன் நிகரில் கண்ணுதற்கடவுளை எள்ளலை நின்னை இகழ்வர் யாவரும் என்றும் உன் வெறுக்கையும் என்றான் என்றவன் முகம் நோக்கியே தவத்தினால் என் கண் நின்றை இத்திருநீங்குமோ நெடியமால் முதலோர் என்று என் பணிமறுத்திலர் எழுவதுண்டோ நன்றி நன்றி நின் உணர்வுன சிறுவிதே நக்கான் முருவளித்தும் பெற்றிடாது என்னும் நின கருள் கொடுத்த இறைவனை பழித்திடுவது தகுதோ என்றான் புலகன் என்றிடும் முனிவரன் இணையன புகழ விலகு தீ நெறியாற்றிய சிறுவிதி வினவி அழகு இழாத தன் ஆற்றலும் பெரும் திரு அனைத்தும் நீங்குவான் பெருமிதம் கொண்டு நோற்று முன்னியான் பெற்ற இத்திரு நுகர்ந்திடுமுன் செய்வினை முறையலால் வலிதின் ஏற்றமாக ஒன்று இழைக்கலன் ஆதலால் என்பால் ஆற்றலால் செய்கின்றது என் என அறைந்தான் அரைதலோடு அப்புலகன் என்று உரைப்பவன் அனைத்தே உறுதியாயனும் அவை சொற்றது மற்று அவன் தன்னை இறையும் எள்ளலை மனம் கொடுப்பராவுதேயின தன்னடைந்தவர் ஆகுல மாற்றியே தகவல் என்னதோ பொருள் வெகினும் ஈகின்றது இயற்கை அன்னவர்கது மதி தெரிந்தடைதலும் அவன் பால் நின்னின் உற்ற சாபத்தினை நீக்கின சொற்ற வாய்மையும் நிருபினோறும் சுருங்க செற்றம் என் இனி திங்கள் நின் மருகன சிவனாம் பெற்றம் ஊர்தியும் அம்முறை அவன் ஆள் பின்னாள் என்னை இத்திரம் மொழிதலும் சினமகன்றிமையோர் அண்ணம் ஊர்தியோனியாவரும் புகழ்தரானையான் பன்னெடும் பகல் அரசின் வீற்றிருந்தனன் பறையாங் கன்னி மற்றவன் வருதல் கட்டுரைப்ப